அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் நான்காம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி ஆட்டியாம்பட்டி ஆசிரமத்திலும் தியானம் செய்வதற்கு சுரங்க அறை இருக்கு தெரியுமா என்று ஒரு நாள் சிறுமியுடன் கேட்டார் சுவாமிகள் எவ்வளவு நாள் அப்படி தியானத்தில் உட்கார்ந்து இருப்பீர்கள் தாத்தா என்று ஆச்சரியத்துடன் வினவினாள் லீலா இதோ பார் என்று சுவாமிகள் தலையை சற்று குனிந்து தலையின் மேல் இருந்த வஸ்திரத்தை நகர்த்தி காட்டினார் அவர் குறிப்பிட்ட இடத்தை சிறுமி தொட்டு பார்த்து ஏன் சுவாமி தாத்தா இந்த இடத்தில் ஒரு சிறு பள்ளம் தெரிகிறது என்று கேட்கிறாள் அப்போதெல்லாம் சுவாமிகளை சுவாமி தாத்தா அல்லது தாத்தா என்ற சிறுமிகள் அவரை கூப்பிடுவதும் மற்றவர்களும் அவரை அவ்வாறே குறிப்பிடுவதும் வழக்கம் சின்ன குட்டி குழந்தைகளுக்கு தலையில் முன்புறம் உச்சி பள்ளம் போன்று சுவாமிகள் தலையில் அந்த சிறு பள்ளம் இருந்தது அதுதான் சுவாமி அப்படி ஒரு சமயம் உட்கார்ந்து பல நாட்கள் ஆகிவிட்டது சமாயுது சமாதியிலிருந்து எழுப்புவதற்காக அப்போது ஒருவர் இந்த இடத்தில் நூத்தி தேங்காய்களை உடைத்தார் நூற்றி எட்டாவது தேங்காய் உடைக்கும்போது சுவாமி கண் பார்த்து விட்டது என்று கூறி சிரிக்கிறார் அவர் சொல்வதை மிகவும் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த உமா ஏன் தாத்தா உங்களுக்கு வலிக்கவில்லையா அவ்வளவு நேரம் எப்படி பொறுத்து கொண்டிருந்தேள் ரத்தம் வரவில்லையா என்று மேலே மேலே கேள்விகள் கேட்கிறாள் சிறு குழந்தை அல்லவா சுவாமி பதில் சிரிப்புதான் தேங்காய் உடைத்தவர் பயந்து காலில் விழுந்து வணங்கி சுவாமி செய்து விட்டேன் மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் இந்த சம்பவம் எந்த ஊரில் எப்போது நடந்தது என்பதை சொல்லவில்லை பக்த வாட்சல்ய ஜலத்தீம் என்பதை ஒட்டி சிறு குழந்தைகளுடன் சுவாமிக்கு ஒரு தனி பாசம் பரிவு வாட்ச் வாத்சல்யத்தினால் உணர்ச்சி வசப்பட்டு மனம் நெழிந்து இப்படி ஒரு சில சமயம் சுவாமிகள் தம்மையின் மீறி தம்மை பற்றி ஏதோ ஒரு சில குறிப்புகளே விளையாட்டாக கூறி குலுங்க குழுங்க நகைப்பாராம் தமது அன்பு குழந்தைகளின் மத்தியில் வரலாறு தயாரிக்க சுவாமிகளை பற்றி விவரங்கள் கூட கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் குழந்தைகளுக்கு தானாகவே கிட்டியது சித்தலிங்க மடம் சுவாமிகளின் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகியது காலை மேலே மாலை நேரங்களில் ஆடவர் பெண்டிர் குழந்தைகளை ஒன்று தாமே பிரார்த்தனையாக பாடல்களை பாடி எல்லோரையும் பாட வைப்பாராம் பிரார்த்தனை முடிவில் விபூதி குங்குமம் பழம் கல்கண்டு புஷ்பம் இவையெல்லாம் பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பார் பக்தர் சித்தலிங்க மடத்துக்கு வருவது அதிகமாகவே பல நாட்களில் அன்பர்கள் சிலருக்கு சுவாமிகளின் ஸ்நானத்திற்கு தண்ணீர் இழுத்து கொடுக்கும் பாகியமும் கிடைக்கும் நிறைய தண்ணீர் மொண்டு தர வேண்டும் என்று எண்ணுபவர்களின் விருப்பத்தின் படி சளைக்காது நெடுநேரம் குளிப்பார் கைகள் சோறுகின்ற நேரம் குறிப்பால் உணர்ந்து போதும் என்று சொல்லி எழுந்து விடுவார் குளித்து முடித்ததும் உலர்ந்த ஆடைகளை உடித்து கொண்டு விபூதி தரித்து ஆசனத்தில் அமர்ந்து விடுவார் அவர் ஒரு நொடியில் விபூதி அணியும் கலையே அலாதியானது நாம் கண்ணாடியின் முன் நின்று தரித்தாலும் அந்த மூன்று பட்டைகள் அவ்வளவு அழகாக அமையாது தியானத்தில் அமர்ந்திருக்கும் குருநாதரை ஆசிரமத்தில் தங்கியுள்ள பக்தர்கள் வணங்கிவிட்டு உட்கார்ந்து விடுவார்கள் ஊர் மக்களில் சிலரும் வந்து வணங்கி செல்வார்கள் சிலர் பால் கொண்டு வருவதுண்டு சித்தலிங்க மடத்தில் கிணற்றுக்கு அருகிலும் ஆசிரமத்தின் இடது புறமாகவும் அழகிய பூச்செடிகளை வளர்த்து வ வைத்து வளர்த்தார் பல தென்னை மரங்களும் வாழை மா பாக்கு மரங்களும் உண்டு ஹாலின் வெளிப்புறம் நறுமணத்தை பரப்பியவாறு ஒரு மகிழ மரமும் உள்ளது பள்ளியில் பயிரும் மாணவர்கள் இடைவேளியில் சுவாமிகளை வணங்கி தண்ணீர் அறிந்தி போவார்கள் அச்சமயம் கூப்பிட்டு செடிகளுக்கு இறுதியில் கற்கண்டோ திராட்சையோ கொடுத்து அனுப்புவார் ஆரம்பத்தில் ஆசிரமத்தில் தொண்டு செய்தால் ஆசிரியர்களிடம் அடி இருக்கலாம் என்ற நம்பிக்கையுடைய சில மாணவர்கள் தாமாகவே வந்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதும் உண்டு மரங்களை வெகு கவனத்துடன் பேணி சுவாமிகள் திடீரென்று ஒரு மரத்தை உடனே வெட்ட சொன்னார் ஆசிரியர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பார்கள் தப்போவனத்திலேயே திடீரென்று ஒரு நாள் மத்தியானம் சுவாமிகள் வெளியே வந்து மாமரத்தின் ஒரு பெரிய கிளையை வெட்ட சொன்னார் வெட்டி கிளை கீழே விழும் வரை அவர் அங்கேயே இருந்தார் அதே சமயத்தில் தபோவனத்தில் பிரசவம் ஆகாமல் ஆபரேஷன் செய்து சிசுவை வெளியே எடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கும் நிலையில் இருந்த ஒரு பக்திக்கு உடனே சுக பிரசவமாகியது இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் சம்பந்தம் இருந்தது என்றும் நினைக்கும் பக்தர்கள் பலர் சித்தலிங்க மடத்தில் சுவாமிகள் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு ஆகார வசதி செய்து கொடுத்த முறையே அலாதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு வருடங்களில் உயர்நிலை பள்ளியோ நடுநிலை பள்ளியோ அபூர்வம் தாலுகா தலைநகரில்தான் பெரும்பாலும் உயர்நிலை பள்ளி இருக்கும் பத்து மைல்களுக்கு ஒரு நடுநிலை பள்ளியை காணலாம் சித்தலிங்க மடத்தில் ஒரு நடுநிலை பள்ளி இருந்தது ஆயந்தூரிலிருந்து மகாதேவன் ராமகிருஷ்ணன் என்ற இரண்டு சகோதரர்கள் சித்தலிங்க மடத்தில் உள்ள பள்ளியில் படிப்பதற்காக அங்கேயே தங்கியிருந்தார்கள் அந்த சிறுவர்கள் தாமே சமைத்துக் எல்லா உதவிகளையும் சுவாமிகள் செய்து கொடுத்தார் ஆற்காட்டிலிருந்து கோபாலகிருஷ்ணன் என்ற மாணவன் தினசரி சித்தலிங்கம் மடத்து பள்ளிக்கு வருவான் அவனுக்கு பல நாட்களில் மதிய உணவு கொண்டு வர இயலாது பள்ளிக்கு செல்லும் முன் சுவாமிகளை சிறுவர்கள் நமஸ்கரித்து போவது வழக்கம் அவர் கோபாலகிருஷ்ணனுடைய தோளில் டிஃபன் பாத்திரம் இருக்கிறதா என்பதை கவனிப்பார் டிஃபன் கொண்டு வராத நாட்களில் மெல்லிய குரலில் அவனிடம் மத்தியானம் இங்கே வந்து விடலாம் என்று அன்புடன் குறிப்பாக கூறுவார் சுவாமிகளுக்கு ஆசிரியர் வெங்கட்ரமண ராவ் வீட்டிலிருந்து பிக்ஷை வரும் தான் உடனே பிக்ஷை அறந்தாமல் பள்ளி முடிந்து கோபாலகிருஷ்ணன் வரும் வரை காத்திருந்து தாயினும் மேலான பேரன்புடன் அவனுக்கு உணவு அவர் பிக்ஷை எடுத்துக் சில நாட்களில் அவன் காலை உணவும் கூட அருந்தாமல் வந்துவிட்டால் அதை எப்படியோ தெரிந்து கொண்டு தனியாக அந்த சிறுவனை மாத்திரம் வேறு அறைக்கு அழைத்து சென்று ஏதாவது ஆகாரம் பிற்காலத்தில் குருநாதரின் அருளாசியில் ஆசியால் பல பட்டங்கள் பெற்று தலைமை ஆசிரியராகவும் இவர் பணிபுரிந்தார் சித்தலிங்க மடத்தில் அக்காட்சிகளை என்றென்றும் மறக்க முடியாது என்று சுவாமிகளின் அவ்யாஜ கருணையை நினைத்து நினைத்து உருகுவார் அந்த பக்தர் சித்தலிங்க மடத்தில் சுவாமிகளின் அருள் இலைகள் பலர் செடிகளிற்கு தண்ணீர் ஊற்றும் பையன்களை பையன்களை பற்றியே பற்றியதை குருநாதனை கூறுகிறார் சித்தலிங்க மடத்தில் இப்படித்தான் நடந்தது சிறிய பையன்கள் வருவார்கள் அவர்களுக்கு ஏதாவது தர வேண்டும் என்றுதான் சுவாமிக்கு எண்ணம் தினம் மடத்திற்கு வந்த பின் சுவாமியின் நாற்காலின் பக்கத்தில் மணலை பொட்டலமாக கட்டி வைப்பார்கள் சில பையன்கள் சர்க்கரையை பொட்டலமாக கட்டி வைப்பார்கள் சுவாமி சர்க்கரை பொட்டலங்களை ஒரு டப்பியில் போட்டுவிடும் இப்படியே அந்த பையன்கள் செய்து வந்தார்கள் ஒரு நாள் சுவாமி அவர்களை கிணற்றிலிருந்து ஜலம் கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றுமாறு சொல்லவே அவர்களும் அம்மாதிரியை செய்தார்கள் சுவாமி அந்த மணல் பொட்டலங்களை பிரித்து அந்த ஜலத்தில் போட்டது அவ்வளவுதான் ஜலம் இனிப்பாகிவிட்டது இது நிஜம் ஆமாம் எல்லாவற்றிற்கும் அந்த பாவனை வேண்டும் அதுதான் சிறப்பு மனல் சர்க்கரையாக மாறியது பாவனையின் பலத்தால் தான் என்று கூறிவிட்டார் சிறுவர் சிறுமைகளிடத்தில் சுவாமிகள் அருள் புரியும் லீலைகளில் மற்றொன்று ஒரு நாள் அரிசி ஆகிவிட்டது என்பதை அவரிடம் தெரிவிக்கிறார்கள் சுவாமிகள் அரிசியை ஜீவரத்தினம் என்றே குறிப்பிடுவார் ஜீவரத்தினமா அங்கே இருக்கு அந்த அறையின் இடது பக்கத்தில் பலகை மேல் உள்ள டின்னில் இருக்கு என்று சொல்லி கிருஷ்ணசாமி அந்த டப்பாவை எடுத்து கொடுப்போம் என கூறினார் கிருஷ்ணசாமியும் தயங்குகிறான் அப்போதுதான் அவன் எல்லா டின்களையும் எடுத்து பார்த்து எல்லாம் காலியாக இருப்பதை கண்டதாக சாமியுடன் சொன்னான் குரு பகவான் அதை மறுத்து கொண்டே எப்போதும் இங்கே ஜீவரத்னத்துக்கு குறைவில்லையே நிறையே உள்ளதே சரியாக பார்க்கவில்லை என கூறியவண்ணம் தானே ஹாலில் இருந்து எழுந்து வந்து கையில் உள்ள மூங்கில் கழியினால் பலகை மீது வைத்துள்ள டின்களை டொக் டொக் என்று தட்டிக்கொண்டே வந்தார் நான் தான் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்து விட்டேன் சுவாமி என்று சொல்லிக்கொண்டே கிருஷ்ணசுவாமியும் அவர் பின்னால் வந்தான் சுவாமிகள் புன்சிரிப்புடன் டின்களை தட்டி வரும்போது காலி டின்களின் ஓசையே கேட்டு வந்தது சட்டென்று ஒரு டின்னில் நிறைந்த டின்னின் ஓசை கேட்கவும் சுவாமிகள் இதோ பார்த்தாயா சுவாமி சொன்னதை நம்பவில்லை இல்லை என்று சொல்லக்கூடாது என்று சிரித்து கொண்டே சொன்னார் கிருஷ்ணசுவாமி ஆச்சரியத்துடன் அந்த டின் மெல்ல கீழே இறுக்கி இறக்கி மூடியை திறந்தான் வண்டு சூழ்ந்த வண்ணம் பழைய அரிசிட்டு நிரம்ப இருந்தது சில நாட்கள் நான் சமயந்தரில் நான்கு பேருக்குத்தான் உணவு இருக்கும் ஆனால் திடீரென்று பத்து பதினைந்து பக்தர்கள் வந்து விடுவார்கள் சுவாமிகள் இலை போடு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று உணவு உள்ள பாத்திரத்தை ஒரு தடைய பார்த்து சிறுமிகள் பயந்து கொண்டே பருமா பரிமாறுவார்கள் ஆனால் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்ட பின்பும் உணவு மிச்சம் இருக்கும் இது அடிக்கடி நடக்கும் விஷயம் சுவாமிகளின் அருள் பார்வையை இந்த வித்தையை விந்தையை செய்யும் அவரே ஒரு நடமாடும் அக்ஷய பாத்திரமல்லவா இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம்